அவனது நண்பனின் உள்ளான் எனவே நண்பராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் என்று நபி சொல்லு அனஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஏழு எட்டு இது ஹசன் என திரும்பி இமாம் கூறுகிறார்கள்